பாடம் 58 எட்டு பள்ளியில் ஆண்கள் உறங்குதல் உகல் என்ற கோத்திரத்தை சேர்ந்த சிலர் நபி சலம்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்களிடமிருந்து பள்ளிவாசலில் திண்ணையில் தங்கிக் கொண்டார்கள் என்று அனஸ் அலி அல்ல அவர்கள் கூறுகிறார்கள் திண்ணை தோடர்கள் ஏழைகளாக இருந்தனர் என்று அப்துல் ரஹ்மான் வின் அபி பக் அலி குறிப்பிடுகிறார்கள்